सर्वे மலம் பிரீஹா ஜன்மூத்த சாசன்தன साधन युगं தனம்மியான नप्राप्ता अधुनापि அதுனியபீஷ்டூ திராத்தை பிருசம்மிதா त्रेयंतसारान त्रेयंतसारान वल्ली कविसमं வல்லி காடக்கமியா கவிசமோய்தீ ந ச்சயகாாந்தம் சிஷ்ணோ பரமீஷாவ ஜீயாத்ரா என்கிற இந்த நூலில் வேதங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது முதல் ஸ்லோகம் எல்லோரும் விரும்புவது நிலையான சுகம் அதற்குத்தான் எல்லோரும் முயற்சி பண்ணுகிறார்கள் ஆனால் தான் உண்மையிலேயே விரும்புவது என்ன அப்படி தான் உண்மையிலேயே விரும்புகின்ற வஸ்துவை அடைவதற்கு என்ன உபாயம் என்பதை அவர்கள் நன்கு தெரியாதவர்களாக இருக்கிறார்கள் அதனால்தான் எத்தனையோ காலமாக பாடுபட்டும் கூட அவர்கள் உண்மையான அந்த சந்தோஷத்தை அடையாததிலிருந்து இந்த விஷயம் நமக்கு விளங்க வருகிறது சொல்லி முதல் ஸ்லோகத்தில் சொன்னார் அப்போ முதல் ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது சாத்தியம் வந்து சுவிமலம் நித்தியானந்த சுகந்தான் சாத்தியம் அப்படிங்கிறத சொல்லிடுச்சு ஜனங்களுடைய லட்சியம் சுவிமலம் நித்தியானந்த சுகம் அதுதான் லட்சியம் அத சௌக்கிய பதவி அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் சுவிமலம் நித்தியானந்த சுகம் அப்படிங்கிறதான் லட்சியங்கிறத சொல்லிட்டார் அவர் ஆனால் அதுக்கு சாதனம் என்னென்னு சொல்லலை அவர் இங்கே சொல்லலை அதுக்கு தான் அடுத்த வரியில் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுகிறார் தத் பிராப்தியை அந்த குறைவே இல்லாத நிலையான பேரின்ப சுகத்தை பேரின்ப நிலையை அடைவதற்காக வேதாந்தத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடிய கட்டோபனிஷத்தில் இருக்கக்கூடிய மந்திரமானது அதற்கு ஆணையிடுவதற்கு தகுதி இருந்தாலும் கூட நண்பனை போன்று அது மனிதர்களை நல்ல விஷயத்திலே உற்சாகப்படுத்துகிறது அதன் கீழ்கண்ட ஒரு உருவகத்தை கற்பனை செய்து சொல்லுகிறது சாதனை சாதனையை ஒரு அழகான உருவகத்தின் மூலம் நல்ல வழியிலே செல்லுகின்ற நல்லோர்களுக்கும் அது அறிவாளிகளுக்கும் உடனே அந்த பரமபதத்தை அந்த விஷ்ணுவின் பரமபதம் என்று சொல்லப்படுகிற அந்த நித்தியானந்த சுகத்தை அடைவதற்கு இந்த ஒரு உருவகத்தை சொல்லி இருக்கிறது அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறார் மூணாவது ஸ்லோகத்துக்கு ஒரு முகவுட மாதிரி இந்த ரெண்டாவது ஸ்லோகத்தினுடைய மூணாவது வரி நாலாவது வரி அமைஞ்சிருக்கு இந்த அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிற இந்த உருவகத்தை அது சொல்லியிருக்குன்னு சொல்லி அந்த ரெண்டாவது ஸ்லோகம் சொல்லியிருக்கு இப்போ என்ன முதல் ஸ்லோகத்தினுடைய சாரம் என்னென்னா எல்லோரும் விரும்புவது குறைவே இல்லாத முழுமையான நிறைவுதான் சந்தோஷம்தான் அப்படிங்கிறது முதல் ஸ்லோகம் ரெண்டாவது மந்திர ஸ்லோகம் என்ன சொல்லுகிறதுனா அதற்கு கடோபரிஷத்திலே நல்ல ஒரு வழி சொல்லப்பட்டிருக்கிறது முதல் ஸ்லோகம் சாத்தியத்தை சொல்லுகிறது ரெண்டாவது ஸ்லோகம் சாதனத்தை சொல்லுகிறது சாதனத்தை உபதேசிச்சுருக்கிற கிரந்தத்தை சொல்லு இதுக்கு வந்து வேதாந்த சாரமாக இருக்கக்கூடிய இந்த மந்திரம் ஒரு வழியை சொல்லி கொடுத்துருக்கிறதுன்னு அந்த சாத் சாத்திய சாதன ஞான சாத்திய சாதன ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரந்தத்தை அறிமுகப்படுத்துகிறார் எது சாத்தியம் எது சாதனம் அப்படிங்கிற அறிவை நமக்கு எது கொடுக்குது ஆகினால ஜனங்களுக்கு சுயமாக சாத்தியம் எது சாதனம் எதுன்னு தெரியலை சுயமாக சாத்தியம் எது சாதனம் எதுன்னு தெரியாததுனால அவங்களுக்கு உபநிஷத்தே வழி சொல்லி கொடுக்கறது இதுதான்ப்பா உன் சாத்தியம் அதுக்கு இதுதான்ப்பா உனக்கு சாதனம் அப்படின்னு உபநிஷத்தே வழி சொல்லி கொடுக்கறதுன்னு சொல்கிறேன் இந்த ரெண்டாவது ஸ்லோகத்தில் மூணாவது ஸ்லோகம் அந்த உபனிஷத்து மந்திரத்தையே ஸ்லோக ரூபமாக என்ன மந்திரம் சொல்லிருக்கோ அந்த மந்திரத்தை இவர் கொஞ்சம் ரீ பண்ணி ஒரு ஸ்லோகமாக ஃபார்ம் பண்றார் அதுதான் அடுத்த ஸ்லோகம் ஸ்லோகத்தை படிக்கலாம் ஆத்மான ி தேம்சனமிந்திரிணி துரான் ஷித்தோச்சரேணையை மான் श्लोकम, இந்தரண்டாவது ஸ்லோகத்திலே சொல்லப்பட்ட சாதன சாதன கல்பனையை கூறுகிறது இரண்டாவது ஸ்லோகத்தில் மூன்றாவது வரியில் சாதன கல்பனான்னு ஒரு வார்த்தை ஏவம் சாதன கல்பனாம் ரச்சயத்தே அப்படின்னு இல்லையா அந்த சாதன கல்பனை என்னன்னு சொல்கிறார் அந்த கட்டோபனிஷத்து மந்திரத்தில் சாதனையை எப்படி கற்பிக்கப்பட்டிருக்குங்கிறத நான் விளக்குறாருங்க கல்பனா இந்த இடத்துல உருவகம்னு அர்த்தம் உருவகம் உருவகம் சம்ஸ்கிருதத்தில் பேரு அது அப்படியே தமிழில் சொன்னால் உருவகம்னு பேர் ஒரு உருவகப்படுத்துறது இவர் ஏன் அந்த சாதன கல்பனை எப்படி உருவகப்படுத்தி இருக்கு கட்டோபனேஷத்தில் அப்படின்னு சொன்னால் முதல்ல அந்த மந்திரத்தை சொல்றேன் அப்புறம் நான் அர்த்தம் சொல்றேன் ஆத்மான मनः புசார வி மனப்பகிரிணி ஹயு விஷயஸுச்சராமேந்திரமனோயுத்தோமீஷிண சதாசுச்சி சகத்பதமாாரம்சாரம் சம்சாரத்தை கிடக்கிறான் அப்படி இந்த மாதிரி ஒரு வாக்கியங்கள்லாம் இருக்குது மந்திரம் பூர்ணமாக சொல்லலை முதல்ல சொன்ன மந்திரம் பூர்ணமாக இருந்தது ஆனால் அந்த கருத்தை எல்லாம் மனசில் வச்சு ஒரு ரெண்டு மூணு மந்திரத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த ஒரு ஸ்லோகத்தை ஸ்லோகத்தில் கொண்டு வரார் என்ன கற்பனைன்னா சாத்திய சாதனத்தை ஒரு தேர் பயணத்தோடு ஒப்பிடுகிறது தேர் பயணத்தோடு ஒப்பிட்டு உருவகப்படுத்துகிறது வாழ்க்கையின் குறிக்கோளையும் அந்த குறிக்கோளை அடைவதற்கான ஒரு வழிமுறையையும் ஒரு தேர் பயணத்தோடு ஒப்பிட்டு உருவகப்படுத்துகிறது ஒப்பிட்டு உருவகப்படுத்துகிறது தேர் பயணம்னா என்ன இருக்கு அதில் கேட்டால் முதல்ல பயணம் பண்ணுறவன் இருக்கான் பயணி ஏன்னா அவனுக்காகத்தான் எல்லாமே பயணிக்காகத்தான் பயணமே முதல்ல பிரயாணி அவன் பயணி இருக்கான் ஒருத்தர் பயணத்தில் முக்கியமான ஆள் பயணி அப்புறம் பயணத்துக்குரிய பயணி அது மாத்திரம் இல்லை பயணத்தின் குறிக்கோள் பயணத்தின் குறிக்கோள் பயணி இருக்கான் பயணத்துக்கு குறிக்கோள் இருக்கு என்ன குறிக்கோளுங்கிறது தெரியணும் மதுரைக்கு போகணுமா திண்டுக்கல்லுக்கு போகணுமா கம்பத்துக்கு போகணுமா மூணாருக்கு போகணுமா கொடைக்கானலுக்கு போகணுமா முதல்ல அது சரியாக இருக்கணும் எங்கேயோ காரை எடுத்துகிட்டு டிரைவர் எங்கே போகலாம் சாமின்னா எங்கேயோ போ அப்படின்னா சொல்ல முடியும் அப்புறம் என்ன சின்ன நமக்கு இன்னி கால நம்புற நேரம் சரியில்லைன்னு அவன் நினச்சிப்பான் அதனால் அப்போ என்ன எங்கே போகணுங்கிறது முதல்ல சரியாக தெரியணும் அப்போ குறிக்கோள் லக்ஷம் சொல்லணும் லக்ஷ்யம் கரெக்டாக இருக்கணும் பயணி பயணத்தின் குறிக்கோள் அப்புறம் பயணத்துக்குரிய வாகனம் தேவை பயணத்துக்குரிய வாகனம் தேவை நடந்து போகிறதா சைக்கிளில் போகிறதா இல்லை பஸ்ஸில் போகிறதா காரில் போகிறதா எதில் போகிறதுங்கிறத தீர்மானம் பண்ணணும் இருக்கு இல்லையா இருக்குது ஆனால் இந்த இடத்துல வந்து தேர் சொல்லியிருக்கு தேரை பற்றி சொல்லியிருக்கு ஏன்னா அந்த காலத்தில் பிரசித்தமான வஸ்து அது தேருங்கிறது அது தேரை பற்றி சொல்லியிருக்கு ஆ பயணி பயணத்துக்கு உரிய குறிக்கோள் பயணத்துக்குரிய வாகனம் பயணத்துக்குரிய வாகனம் அந்த வாகனத்தை செலுத்துபவன் அந்த வாகனத்தை செலுத்துபவன் பயணத்துக்குரிய பாதை இந்த பாதை தான்ல போகணும் தெரியணுமே எங்கேயாவது குச்சனூர் பாதையில் அப்படியே குண்டும் குழியமாக இருக்கிற பாதையில் போய் நீ உ உத்தவாளையம் சரி வரா பயணத்துக்குரிய பாதையும் இருக்கணும் தெரிஞ்சுருக்கணும் பயணி பயணத்தின் குறிக்கோள் பயணத்துக்குரிய வாகனம் பயணத்தை வாகனத்தை செலுத்துபவன் வாகன பயணத்தின் பாதை நல்லா பயணி இன்னும் நிறைய சொல்ல போகிறேன் அதுக்கப்புறம் இருக்குது மந்திரத்தின்படி சொ கொஞ்ச அதிகோள் பயணத்துக்குரிய வாகனம் செலுத்துபவன் பயணத்துக்குரிய எல்லாம் சரியா இருந்தால்தான் நம்ம பயணத்தின் பயணமானது வெற்றிகரமாக பண்ண முடியும் இதுல நமக்கு கிளியர் இருக்கணும் எத்தனையோ ஏற்பாடு இருக்கு இங்கிருந்து திடீர்னு வெளியூர் போன சொன்னா ஒரு ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் தயார் பண்றதுக்கே சரியா இருக்கு விட்டுடும் உபநிஷத்தை என்ன சொல்லுகிறது ஜீவாத்மா பயணி ஜீவாத்மா பயணி பயணி பயணத்தோட குறிக்கோள் என்ன சுகிமலம் நித்யானந்த சுகம் பதம் ஆர் சௌக்கிய பதவி ஆர் தத்விஷ்ணோ பரமம் பதம் பயணத்தின் குறிக்கோள் என்ன நீங்க வேணாம் பரமாத்மான்னு போட்டுங்க தப்பு கிடையாது ஆனால் புரிஞ்சுக்கணும் பயணம் பயணியாறு ஜீவாத்மா பயணத்தின் குறிக்கோள் என்ன பரமாத்மா பரமாத்மா பரமாத்மான்னு ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும் பரமாத்மால் நித்தியானந்த சுகம் பதம் அல்லது சௌக்கிய பதவி அல்லது தத் விஷ்ணோ பரமம் பதம் இல்ல சுதாரணமாக புரிஞ்சுக்கணும் சாமினா எப்பவும் இருக்கிற நிம்மதி எப்போ எப்போவும் நிம்மதியா இருக்கிறதும் பரமாத்மாவும் வேற கிடையாது அதுதான் குறிக்கோளது பயணத்துக்குரிய வாகனம் என்னென்னா இங்க பயணத்துக்குரிய வாகனம் இந்த உடம்பு இந்த உடம்பு தான் பயணத்துக்குரிய வாகனம் பயணத்துக்குரிய வாகனம் சரி இந்த வாகனத்தை இழுக்கிறது எது ஏன்னா தேர் இல்லையா டீசல் பெட்ரோல் எல்லாம் கிடையாது ஆக என்ன தேர் இதை இழுக்கிறதுக்கு குதிரையெல்லாம் தேரை இழுக்கிறதுக்கு குதிரைகள் உபநிஷத்தில் என்ன சொல்லிருக்குன்னா இந்திரியங்கள் தான் குதிரைகள் சொல்லியிருக்கு இந்தியங்கள் அதாவது ஐம்பொறிகள் மெய்வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லப்படுகிற ஐம்பொறிகளே இங்கு குதிரைகளாகும் சரி இந்த குதிரைய சரித்திரம யாரு சாரதி சாரதி குதிரை செலுத்தவனுடைய செலுத்தவனாகிய சாரதி யாரு கேட்டா அது வேற யாரும் அவனுக்கு தான் தெரியும் இந்த ரூட்ல போனா குழி ஜாஸ்தி பெரிய போலாமா தேனியை சுத்தி இப்படி போலாமா போறதா இருந்தா இன்னைக்கு என்ன அங்க சந்தை இருக்குமா இருக்காதா எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் இந்த புத்திக்கு இருக்கணும் புத்தி இருக்கு புத்தி தான் குதிரைகளை செலுத்துகிற சாரதி ஆனா இன்னொரு விஷயம் இந்த குதிரைக்கும் புத்திக்கும் புத்தி வந்து எதை வச்சுக்கிட்டு குதிரையை கண்ட்ரோல் பண்ணுது கடிவாளத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அந்த கடிவாளமாக இருப்பது மனம் மனசு புத்தி நிச்சயம் பண்ணுகிறது மனசு அதை செலுத்துகிறது இப்ப மனசுதான் கடிவாளம் கடிவாள கயிறு கடிவாளத்தோடு சேர்த்து வச்சிருக்கிற கை ரெயின்பாங்க இங்கிலீஷில் அதுதான் அப்புறம் பாதை என்ன பாதை பஞ்ச இந்திரிய விஷயங்கள் பாதைகள் நிறம் ஒலி மனம் சுவை இதெல்லாம் தான் விஷயங்கள் விஷயங்கள் தான் பாதைகள் விஷயங்களே பாதைகள் விஷயங்களே பாதைகள் இதை ஒழுங்க இந்த புத்தியானது மனசுகிட்ட சொல்லி மனசு சொன்னதை குதிரைகள் கேட்டால் அந்த லட்சியத்தை நம்ம அந்த லட்சியத்தை நம்ம போய் அடைய முடியும் பரமாத்மாவை அடைய முடியும் இந்த ஜீவாத்மா தன்னுடைய புத்தியை கொண்டு மனதை கொண்டு இந்திரியங்களெல்லாம் ஒழுங்கு பண்ணி உடம்பையும் மனசையும் இந்திரியங்களையெல்லாம் ஒழுங்கு வச்சுன்னுருந்து அந்த பாதையில் சரியாக போனால் தான் அந்த பரமாத்மாங்கிற குறிக்கோளை அடைய முடியும் அவனால் தான் அடைய முடியுங்கிற விஷயத்தை இதுதான் ஒரு கல்பனை ரூபகம் இதைத்தான் இந்த ஸ்லோகம் சொல்றது இனி நான் ஸ்லோகத்தை சொல்ல போறேன் இந்த ஸ்லோகத்துல அங்க வார்த்தையெல்லாம் போடுவேன் அண்மையத்துக்கு இந்த பாருங்க முதல் வரியில நிகமஹான் இருக்குன்னா வேதம் கட்டோபனிஷத்து அர்த்தம் இந்த இடத்துல கட்டோபரிஷத்துல இருக்கிற அந்த மந்திரம் அர்த்தம் நிகமஹான் நிகமஹான்னா வேதம் இந்த கான்டெக்ட்ல வேதத்தில் இருக்கிற கட்டோபரிஷத்து மந்திரம் அர்த்தம் நிகமஹா நிகமஹா ஆத்மானம் ரத்தினம் பிரவீதி நிகமஹா வேதமானது ஆத்மானம் ஆத்மாவை ரத்தினம் தேரில் வீற்றிருப்பவன் என்று கூறுகிறது பிரவீதி பிரவீத்தது வேதமானது ஜீவாத்மாவை தேரில் வீற்றிருப்பவன் என்று கூறுகிறது எல்லாத்திலையும் இந்த நிகமாக பிரவீத்தி சப்ளை பண்ணணும் பரிசு சொல்லிட்டே இருப்பேன் இது ஒன்னாச்சா நம்பர் ஒன் நிகமஹா நிகமஹா தேகம் சியந்தனம் பிரவீத்தி அங்கங்க அப்படி மாத்தி போடுவேன் நிகமஹா தேகம் சியனம் பிரவீதி சேந்தனம்னா தேர் மகத்தி ஸ்திதோன்னு கீதையில் வருது அந்த தேரில் வீற்றிருந்த இருவர் கண்ணனும் அர்ஜுனனும்னு சொல்லியிருக்கு சொன்னா தேர் தேகம்ன உடலை அந்த இந்த இடத்துல தேகம் உடலை தேகாங்கிறது உரிமை தேகம்ங்கிறது இரண்டாம் வேற்றுமை ஒருமை தேகாங்கிறது முதல் வேற்றுமை உரிமை தேகம்ங்கிறது இரண்டாம் வேற்றுமை ஒருமை தேகத்தை அர்த்தம் வேதமானது உடலை தேராக கூறுகிறது செந்தனம் பிரவீதி பிரீதி அடுத்தது நிகமாக எல்லாத்திலையும் சப்ஜெக்ட் நிகமாகிறது சப்ஜெக்ட் அப்புறம் பிரபீதினால எழுவாய் எழுவாய் பயனிலை ஞாபகம் வச்சுக்கணும் நிகமாகிறது எழுவாய் இது வந்து பயனிலை பிரபீத்திங்கிறது தேகம்ங்கிறது செய்யப்படுபொருள் ஆப்ஜெக்ட் தேகம்ங்கிறது செய்யப்படுபொருள் ஆப்ஜெக்ட் ஞாபகம் இது மாதிரி எல்லாத்திலையும் வரதான் போகுது ஆத்மானம் ஆஜெக்ட் ஆத்மானம் ரத்தினம் ஆப்ஜெக்ட் பிரவீதி தேகம் சிந்தனம் பிரவீதி ஓவர் மூணாவது நிகம இந்திரியாணி துரகான் பிரவீதி வேதமானது இந்திரியங்களை குதிரைகளாக சொல்லுகிறது குதிரைகளாகச் சொல்லுகிறது அடுத்தது நிகமாகறிம் புத்திம்பி தாரிம் புத்தி பிரவீதி வேதமானது அதனுடைய சாரதியாக புத்தியை கூறுகிறது இப்படி சொல்லலாம் முதல்ல இப்படி வே வேதமானது தேரில் வீற்றிருப்பவனாக ஆத்மாவை கூறுகிறது வேதமானது தேராக உடலை கூறுகிறது இப்படியும் போடலாம் உடலை தேராக கூறுகிறது தேராக உடலை கூறுகிறது அதனால் மாற்றி போட்டிருந்தா கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் பண்ணால் ஒரே மாதிரி சொல்லணும் நிகமஹா சேத்தகா பிரகிரஹம் பிரவீதி சேதாங்கிறதுக்கு கவனிச்சு கவனித்து எழுதணும் சேதா மூணாவது வரையில் இருக்கு மனதை கடிவாழக் கயிறாகச் சொல்லுகிறது பிரகிரகம் பிரகிரகம்னா கடிவாழக் கயிறு நன்றாக பிடித்துக்கொள்வதற்குரியது உரியதாக இருப்பது பிரகிரகம் பிரவீதி நிகமாக தத் கோச்சரம் சப்தாதி பிரவீதி வேதமானது அதற்குரிய பாதைகளாக சப்தம் முதலான விஷயங்களை சொல்லுகிறது சப்தம் முதலான விஷயங்களை சொல்லுகிறது இப்போ என்னெல்லாம் இருக்கு பாருங்கள் ஆத்மானம் ரத்தினம் பிரவீதி தேகம் செந்தனம் பிரவீத்தி இந்திரியாணி துரகான் தத் சாரிம் புத்தி பிர பிரீத்தி சேதா பிரகிரகம் சப்தாதி தற்கோச்சரம் பிரவீதி ஆறு சொல்லியிருக்கு ஆறு சொல்லியிருக்கு அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஆக உடலை தேராகவும் ஜீவாத்மாவை பயணியாகவும் உடலை தேராகவும் இந்திரியங்களை குதிரைகளாகவும் தேரோட்டியாக புத்தியையும் கடிவான கயிறாக மனதையும் அதன் பாதைகளாக விஷயங்களையும் சப்தம் முதலான விஷயங்களையும் சப்தாதீன என்ர்த்தம் ஆதீன முதலிய சப்த ஸ்பருஷ ரூபரச கந்த ஆக சுவை ஒளி உரு ஓசை நாற்றம் தமிழில் சொல்றபோது ஆக இந்த சப்த ஸ்பருச ரூபரச கந்தங்களை அதனுடைய பாதைகளாகவும் சொல்கிறது அப்போ ஆறு சொல்லியாச்சு இப்ப என்ன சொல்லுகிறது யகா ஆத்மவான் तस्याएव इदं, तस्याएव इदं, पारं, परं, पदं, அப்படி படிக்கணும் நான் ஒன்று यहा, சொல்கிறேன் எவன் அர்த்தம் ஆத்மவான் ஆத்மவான்னா ஒரு உறுதியான கொள்கை உள்ளவன் லட்சியம் உள்ளவன் அவர் அதாவது ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்க விரும்புகிறவன் தன்னை நன்றாக கட்டுப்படுத்தி இருக்கிறவன் அர்த்தம் ஆத்மவான் ஆத்மவான்னு சொன்னால் ஒரு தெளிவான ஒரு பார்வையும் அதுக்கு இப்படித்தான் நடக்கணுங்கிற ஒரு திருடமான எண்ணமும் உள்ளவனுக்கு ஆத்மவான்னு பேர் கேர்ஃபுல் பர்சன் சொல்லலாம் எப்போவுமே அலர்ட்ஃபுல் பர்சன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறவன் நினைச்சான் வாழ்க்கையில் எதுவும் தன்னை தாக்காமல் ரொம்ப அலர்ட்டாக இருக்கிறவனுக்கு ஆத்மவான்னு பேர் அதாவது தன்னை க கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறவன் உடம்பையும் மனசையும் புத்தியையும் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறவன் அவனுக்கு பேர் ஆத்மவான் கீதையில் கிருஷ்ணர் ஒரு இடத்துல சொல்லுற இரண்டாவது தேசத்தில் விஷயா வேதாகுணியோ பவார்ஜுன நிர்துவந்தோ நித்ய சத்வஸ்தோ நிர்யோகம் ஆத்மன்னா தான் தன்னை உடையவனாக இருக்கணும் தன்னை உடையவனாக இருக்கணும் அர்த்தம் இந்த பாடி மைண்ட் எல்லாம் கண்ட்ரோல இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் ஆத்மவான் சங்கராச்சாரியர் அப்பிரமத்தான் ஆதிசங்கரர் அப்பிரமத்தா ஆத்மவான் பவான் அப்பிரமத்தோ பவா அப்பிரமத்தோ பவான் அர்த்தம் ஜாகிரதையாரு ஆத்மவான் பவான எப்போ ஜாகிரதையா வச்சுக்க உண் விழிப்போடு விழிப்புணர்வோடு இருப்பது ஆத்மவான் இமான வஷியாம் இவைகளை வசப்படுத்துகிறானோ இவைகள் என்னென்ன அர்த்தம் இந்த தேரை குதிரைகளை இந்த விஷயங்களை இந்த மனசை இந்த புத்தியை இதெல்லாம் வசப்படுத்துக்கிறாங்க விஷயங்களைங்கிறது விட்டுள்ளா நீங்கள் பாக்கி எல்லாத்தையும் எடுத்துக்கணும் அதாவது ஆத்மானம் ஆத்மானம் ஆத்மான ஜீவாத்மாவை தவிர பாக்கி எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம் சப்தாதி இவைகளை அப்படின்னு கேள்வி வரும் அது வந்து இந்த உடம்பு புத்தி இந்திரியங்கள் மனசு இது எல்லாத்தையும் அது குறிக்கும் உடல் இந்திரியங்கள் புத்தி மனசு இதெல்லாம் குறிக்கும் வஷியாம்ஸ்தனோ தீ அத்துகிறான் அர்த்தம் எ வசப்படுத்துறது இந்த உடம்பையும் மனசையும் புத்தியையும் இந்திரியங்களையும் அப்படின்னு கேட்டால் இந்த சரீரத்துக்கு ஹிதமான மிதமான ஆகாரத்தை கொடுத்து இந்த சரீரத்துக்கு தேவையான யோகாபியாசங்களை எல்லாம் கொடுத்து இந்த சரீரத்தை நம்ம வசத்தில் வச்சிருக்கணும் சரீரத்தினுடைய வசத்துக்கு நம்ம ஆயிடக்கூடாது உடல் நம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் ஆக வசப்படுத்துறது கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற சுதந்திர சக்தியை நல்லா பயன்படுத்தி முயற்சிங்கிற ஒரு கொடுத்து சக்தியை கொடுத்துருக்காரு நமக்கு அந்த சக்தியை நன்றாக பயன்படுத்தி ஷரீரத்தை வசப்படுத்தணும் ஷரீரத்தை வசப்படுத்துறதுன்னா என்ன அர்த்தம் நாம் வந்து அதுக்கு வேணுங்கிற போது ரெஸ்ட்டு கொடுத்து வேணுங்கிற போது காரியம் பண்ண வைக்கணும் அது அது எத்தனையோ பேருடைய பிராரம்பம் எப்படி இல்லாமல் இருக்குது ஆனாலும் நம்ம முயற்சி எடுக்கணும்னு அர்த்தம் உடலை வசப்படுத்தணும் உடலை வசப்படுத்துவதற்கு ஆகார வியாயங்களால் ஹிதமான மிதமான ஆகார என்ன பாஷை இதுனா ஹிதமான உடலுக்கும் உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஆகாரத்தையும் செய்யணும் உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஆகாரத்தையும் உடற்பயிற்சியையும் தர வேண்டும் மிதமான அளவான அளவான உணவையும் அளவான உடற்பயிற்சியும் தர வேண்டும் நான் உடற்பயிற்சி செய்கிறேன்னு சொல்லி ஒரேடியாக எக்கச்சக்கமாக பண்ணிவிட்டான்னா மூணு மணி நேரம் பண்ணேன்னா அப்புறம் படுத்துக்க வேண்டிதான் அண்ணா ஹிதமான மிதமான ஆகார வியாயம் வியாயம்னா எக்ஸசைஸ் வியாயம் எக்ஸசைஸ் யோகாபியாசம் என்ன வேணாலும்னு சொல்லிக்கலாம் ஆக அதனால தான் உடம்பு செவ் இருந்தால் சித்திரம் எழுதலான்னு சொன்ன மாதிரி இந்த சரீரம் ரொம்ப முக்கியம் உடம்பினை முன்னம் இழுக்கென்று உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேன் இணைகிறார் திருமூலர் ஆனால் அந்த பாட்டு வந்து ஞானம் அடைஞ்சபுறம் பாடினது ஆனால் அதை விட இன்னும் முக்கியமான ஒரு பாட்டு இருக்கு உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட ஞானமும் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே இன்னொரு பாட்டு இருக்கு இந்த உடம்பை வந்து சரியாக வச்சுக்கலாம் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் அழிவர்னால் என்ன இதுக்குள்ளே இருக்கிற ஜீவாத்மாவும் அழியும் அறுத்தம் ஜீவாத்மாவும் மேலே அழியாது அது வந்து அதுக்கும் சிரமம் நிறுத்தம் இல்லாட்டி உயிருங்கிறதுக்கு பிராணம்னு எடுத்துக்கணும் உடம்பை சரியாக வச்சுக்கலனா உயிர் செத்து போயிடுவேன் அர்த்தம் உடம்பை சரியாக வச்சுக்கலனா சீக்கிரம் செத்து போயிடுவேன் அப்புறம் வந்து உடம்பு சரியாக இருந்தால் தான் நாம் ஆன்மீக சாதனைகளை பண்ண முடியும் உடம்பா உயிரார் உடம்பாரழியின் உயிராரழிவர் திடம்பட ஞானமும் சேரவும் மாட்டார் அதனால் உடம்பு நல்லா இல்லைன்னு வச்சுங்க படிக்க முடியாது சாதனை பண்ண முடியாது எங்கே ஞான உறுதியாக போகிறது அழுதுண்டே இருக்கிறதுக்கு நேரம் சரியா போய்டும் உடம்பு சரியா இல்லையா சரியா இல்லையேன்னு இல்லை உடம்பு திடம்பட ஞானமும் சேரவும் மாட்டார் அதனால என்னென்ன திடம்பட ஞானம் அடைவதற்காக அது போட்டுக்கணும் திடம்பட ஞானம் அடைவதற்காக உடம்பை வளர்த்தே உடம்பாரியின் உயிர திடம்பட ஞானமும் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் இந்த உடம்பை வளர்க்கறதுக்கு என்ன உபாயம் தெரிஞ்சுக்கிட்டேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அந்த உடம்பை காப்பாற்றி இந்த உயிரையும் வச்சு நான் சாதனையை பண்ணி திடமான ஞானத்தை பெறேன் அப்படின்னு சொல்றாரு அதனால இந்த சரீரம் அழியக்கூடியது நிலையில்லாதது மாம்ச பிண்டம் எல்லாம் கரெக்டு தான் ஆனால் அது வைராக்கியத்துக்காக நமக்கு பற்றற்ற தன்மை இருக்கணுங்கிறதுக்காக சொல்லப்பட்டது ஆனால் காப்பாற்றக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை இதை காப்பாற்றுறதும் நம்ம கிடமை அதுல பற்றுலாம இருக்கிறது நம்ம கடமை பற்றுள்ளாம இருக்கணும் ரெண்டும் அப்போ எவன் அதை கட்டுப்படுத்துறானோ இந்த இடத்துல வசப்படுத்துறதுன்னா என்ன அர்த்தம் ஆகார வியாயங்களால் இந்த உடலை நம் கட்டுக்குள்ளே வைத்திருப்பது என்று பொருள் அப்புறம் இந்த உடம்புல இருக்கக்கூடிய இந்திரியங்கள் அதை எதனால கட்டுப்படுத்துறதுன்னா இந்திரியங்கள் இருக்கே அதை வந்து தர்மசாஸ்திரப்படி விவகாரம் பண்ணினா கட்டுப்படுத்தலாம் இந்திரியங்கள் இந்திரியங்களாகிய குதிரைகள் ஒரு ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கு சப்த ஸ்பரிசரூபரச கந்தங்களெல்லாம் இழுத்துக்கிட்டு போறது இந்த குதிரையெல்லாம் ஆகையினால இந்திரியங்களை எப்படி வசப்படுத்துறதுன்னு சொன்னா சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறதத்தான் பார்க்கணும் கேட்கணும் முகரணும் சாஸ்திரத்தில் எது தர்மம்னு சொல்லியிருக்கோ இந்த விஷயங்கள்லாம் தர்மமானது இந்த விஷயங்கள்லாம் அதர்மம்னு சொல்லியிருக்கு ஆக அந்த அதர்மமான விஷயங்களை பார் அனுபவிக்க கூடாது தர்மமான விஷயங்களை அனுபவிக்கலாம் ஆக அந்த தர்மமான விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கு அனுமதி உண்டு அதர்மமான விஷயங்களை அனு அனதர்மமான விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது ஆக தர்மசாஸ்திரம் சொன்னபடி இந்திரிய விஷயங்களை அனுபவிக்கும்படி செய்ய வேண்டும் அப்படி செஞ் என்ன சாதாரணமாக தர்மசாஸ்திரம் சொன்னபடி போகாது அதர்மமானபடி தான் போயின்ட்டுருக்கும் அதர்மம்னு சாஸ்திரம் சொல்கிறதோ அதில் தான் இந்திரியங்கள் போகிறது சுவாவம் அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு தான் நம்ம அது வந்து இந்திரியங்களை தர்மமான விஷயங்களில் செயல்படுத்தணும் அது பகவான் இந்திரியங்களை கொடுத்துருக்கிறதே உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் ஆனால் அது தர்மமாக அனுபவிக்கணும் அப்போ தர்மமாக அனுபவிச்சா அது நம்ம கண்ட்ரோலில் இருக்குது அதர்மமாக அனுபவித்தோன்னே அது நம்ம கண்ட்ரோலில் இல்லை அது கண் போன போக்குலேயே போகிறது இல்லையா கண் கண்ணு போகிறது மூக்கு போகிறது காது போகிறது எங்கே வேணாலும் எழுத்துண்டே போகிறது ஆகையினால் இந்திரியாணி இந்திய இந்திரியங்களை வசப்படுத்துறதுங்கிறன அதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் தமஹான்னு பேர் தமிழில் புலநடக்கம்னு போயிடுறதுக்கு ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் எழுமஜம் ஏமாப்படைத்து ஆமையை மாதிரி நாம் நன்றாக அதை அடக்க தெரிஞ்சுக்கணும் ஆமை வந்து ஆபத்து வரும்போது எல்லாத்தையும் உள்ளே இழுத்துக்கிறது ஓட்டுக்குள்ள தான் உட்காந்துருக்கு அது மேலே நீங்கள் பெரிய பாறாங்களில் போட்டால் கூட ஒன்றும் ஆகிறதில்ல அது மாதிரி நாமளை என்ன பண்ணணும் அதர்மமான விஷயங்களை வரும்போது உள்ளே இழுத்துக்கணும் விவேகத்துங்கிற ஓ விவேகம்ங்கிற ஓட்டுக்குள்ளே விவேக்கம் ஓடு சரியான விவேக்கம் இதெல்லாம் வந்து நிம்மதியை அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை உள்ள எழுத்து அந்த விவேகம் ஓட்டு மேல என்னதான் என்னதான் விஷயங்கள் வந்தாலும் விஷயங்கள் வந்து விழுந்தாலும் உண்ம ஆகையினால இந்திரியங்களை புலனெடக்க பயிற்சியால் வசப்படுத்த வேண்டும் புலரடக்க பயிற்சியால் வசப்படுத்த வேண்டும் உடலை சொல்லியாச்சு உடலை எப்படி வசப்படுத்துறதுன்னு சொல்லியாச்சு இந்திரியங்களை எப்படி வசப்படுத்துறதுன்னு சொல்லியாச்சு மூணாவதாக இந்திரியங்கள் மனசை எப்படி வசப்படுத்துறது இந்த கடிவார் புத்தி மனசு இருக்கு இல்லையா இந்த மனசை எப்படி வசப்படுத்துறதுன்னு சொன்னா மனசுக்கு ஈஸ்வர தியானம் அப்படிங்கிற ஒன்றை நன்றாக பண்ணி மனசை வசப்படுத்தும் இதுக்கு சமஸ்கிருதத்தில் சமஹான்னு பேர் சமஹான்னு சொன்னால் உபாசனை சமஹான்னு சொன்னால் மனசை கட்டுப்படுத்துறதுன்னு அர்த்தம் இந்த இந்திரிய விஷயங்களில் இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் நினச்சி அதுக்கு மனசை கட்டுப்படுத்தணும் ஆனா சமஹாங்கிறது இந்த கான்டெக்ட்ல நீங்க புரிஞ்சு மனசை கட்டுப்படுத்துறதுங்கிறது ஈஸ்வரனை தியானம் பண்றதுனால சகுண பிரம்ம தியானம் பண்ணினா மனசு கட்டுப்பாட்டு ஏன்னா மனசுடைய சுவாவமே அலப்பாயறது தான் அதனுடைய ஆனா நம்ம சகுண பிரம்ம தியானத்தை நல்லா பண்ணினா நல்ல ஸ்ரத்தையோட பக்தியோட உறுதியா பண்ணினா சீரியஸா பண்ணினா அது பெரும்பாலும் கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் ஒரு சின்னது இருக்கலாமே தவிர 95% ஃபைவ் பர்சன்ட் அது நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும் ஒரு ஃபைவ் பர்சன்ட் போனால் போகிறது அதை விடுவோம் அவ்வளோதான் அதனால் அது வசத்துக்கு கொண்டு வந்துடணும் இப்போ வந்து ஃபைவ் பர்சன்ட் தான் நம்ம வசத்தில் இருக்குது நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அதோட வசத்தில் இருந்தா சரி வராது இல்லையா ஆனால் நம்ம வந்து சாதனைகள் எல்லாம் பண்ணினோம் ஜபம் பண்ணுறது ஜபம் பண்ணுறது இதெல்லாம் நம்ம தியானம் பண்ணுறது மனச கட்டுப்பாட்டு கொண்டு வரும் அடுத்தபடியாக புத்தியை எப்படி வசப்படுத்துவது கேட்டால் தர்மசாஸ்திர ஞானத்தை கொடுத்து விவேகத்தை கொடுத்து புத்தியை வசப்படுத்தணும் புத்தி என்னெல்லாமோ நியாயம் சொல்லும் அதனால என்ன அவங்க அப்படி சொன்னிக்கலையா நம்ம புத்தியை நம்ம ஏமாத்தோம் அல்ல புத்திக்கு புத்தியை எப்படி வசப்படுத்துறதுன்னா நம்ம புத்தியே அந்யாயத்தை நியாயமாக சொல்லும் அதனால் அந்த புத்தியை வந்து சாஸ்திர ஞானத்தை அதுவும் ஸ்பெஷலாக தர்மசாஸ்திர ஞானத்தை கொடுத்து விவேகத்தை கட்டுப்படுத்தும் தர்மசாஸ்திரப்படி ஞானப்படி நடக்கணும்னே ஆனால் இந்த இடத்துல புத்தியை எப்படி விவேகத்தை கொடுத்து புத்தியை கட்டுப்படுத்தும் விவேகத்தினால் புத்தியை வசப்படுத்த வேண்டும் சகுண பிரம்ம தியானத்தால் மனதை வசப்படுத்த வேண்டும் தர்மசாஸ்திரப்படி உலகத்தை அனுபவிப்பதன் மூலம் இந்திரியங்களை வசப்படுத்த வேண்டும் உணவையும் உடற்பயிற்சியையும் முறையாக கொடுப்பதன் மூலம் உடலை வசப்படுத்த வேண்டும் அப்ப விஷயங்கள்னா அதனுடைய பாதைகள்னு சொல்லி இருக்கிறதுனால அது ஜாயிண்ட் ஆயிடுச்சு விஷயங்களை எல்லாத்திலையும் அந்த ஹிதம் மிதம் வேணும் ஹிதம் மிதம் வேணும் ரொம்பவும் போட்டு இது பண்ணிக்க கூடாது வந்து ரொம்ப கடுமையாக நான் தபஸ் பண்ணுறேன்னு சொல்லி கஷ்டப்படுத்திக்க கூடாது அதை அளவாக தபஸ் யதாசாஸ்திரம் வருஷம் கிடையாது ரொம்ப ரொம்பவும் ஹார்டாலாம் பண்ணினா தாங்காது சரீரம் தாங்காது லைஃபே வீணாக போனான்னு போய்டும் ரொம்ப யதாசாஸ்திரமும் அதெல்லாம் வசப்படுத்துகிறோம் சொல்லப்போனால் நல்ல முறையில் வாழ்கிறதுக்கு ஆர்வம் அமைப்பை ஏற்படுத்தின்ண்டாச்சுன்னா எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வசமாயிடும் ி அது மாத்திரம் இல்லை இதெல்லாம் சேர்ந்து வேலை செய்யணும் அத்தனையும் சேர்ந்து எனக்கு வந்து புத்தி சரியா இருக்குது மனசு சரியா இருக்குது இந்த சரியா இருக்கு ஆனால் உடம்பு தான்ண்ணா எல்லாம் தகராறு பண்ணப்படாது எல்லாம் யுக்தத்துவம்னு பேர் காரில் வீலும் சரியா இருக்கணும் ஸ்டீரிங்கும் சரியாக இருக்கணும் ஆக்சலேட்டர் சரியா இருக்கணும் எல்லாம் சரியா இருக்கணும் அவனுக்கும் ஓற்றவனுக்கும் புத்தி சரியாக இருக்கணும் இத்தனையும் சரியாக இருந்தால் தான் வண்டி சரியாக போகும் அதில் எல்லாம் எல்லாம் கம்பைண்டாக ஒர்க் பண்ணும் எப்படி ஒரு சங்கீத கச்சேரின்னு சொன்னால் தம்பூரா ஸ்ருதியும் அந்த மிருதங்க ஸ்ருதியும் வயலின் ஸ்ருதியும் இந்த பாடகனுடைய ஸ்ருதியும் ஒன்றா இருக்கணும் எங்கேயாவது ஒரு ஸ்ருதி அபஸ்ருதி கிளம்பிச்சுன்னா போச்சு ஈ நெழுத்து தான் போச்சு சங்கீதமே கெட்டு போயிடும் அதில் ஒரே மாதிரி இந்த முதல்ல தம்பூரா அதுக்கு தான் ஸ்ருதி போடுறது ஸ்ருதி எப்படி இருக்கணும் அதுதான் அந்த இடையோடி கொண்டு இருக்கிற ஒரு ஒரு இது ஒரு ஒழுங்குப்பாடு அந்த ஸ்ருதி இருக்கணும் அந்த ஸ்ருதி இருந்து அந்த மிருதங்க தட்டி தட்டி பார்ப்பான் அந்த ஸ்ருதியோடு சரியாக இருக்கான்னு இப்படி தட்டி தட்டி அந்த ட்ரைன் ட்ரைனில் சத்தம் வரும் அதை ஜாயின் பண்ணுவான்னு பார்ப்பான் அப்புறம் வந்து அந்த வயலின் இருக்கே அவரும் கரெக்டாக அதுக்கு மாதிரி ஸ்ருதி பிடிப்பார் அப்புறம் இவரும் அந்த ஸ்ருதிக்கு தான் கொண்டு போகணும் இந்த இதுக்கு பேர் தான் இது எல்லாம் சேர்ந்து வரணும் இவர் எந்த ராகத்தில் வர்றாரோ அதே ராகத்தில் வயலின் வாசிக்கணும் அதுக்கு தகுந்த தாளத்தில் தான் இவங்க மிருதங்க வாசிக்கணும் கொஞ்சம் ஏமா இருந்ததுன்னா கச்சேரி கச்சேரி அவங்க பண்ணலாம் கேட்கறதுக்கு ஆள் இருக்காது நீங்கள் பாடினால் நாங்கள் ஓடுவோம் தான் போக வேண்டியதான் முடியாது அப்போது இதே மாதிரி இதெல்லாம் சேர்ந்து கோஆர்டினேஷன் அதை சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அது பேர் பேர் யுக்து பேர் அந்த யுக்தத்துவம் இருந்ததுனா தான் எல்லாத்தையும் வசப்படுத்தணும் எல்லாம் ஒரே நேரத்துல நமக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்பதான் என்ன இது பண்ண முடியும் இருக்கே அவனால் தான் எவனால் தான் உடலையும் உள்ளத்தையும் எல்லாவற்றையும் எவன் தன் வசத்திலே வைத்திருக்கிறானோ அவனால் தான் தஸ்ய ஏவ அவனால் தான் அவனுக்கு மாத்திரம்தான் அப்படின்னு அழுத்தமா சொல்றது ஏவன்னா என்ன அர்த்தம் தேற்றேகாரம் பாங்க தமிழ்ல தேற்றேகாரம் உலகு ஆதிபகவன் முதற்றே முதல் அப்படின்னு போடக்கூடாதா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதல் முதல் ஏ முதற்றேன்னு போடணும்னா அந்த ஏ போட்டா கடவுள்தான் பான் அர்த்தம் உலக ஆதிபகவன் முதலற்றே சந்தேகமே கிடையாது அந்த ஏகாரம் சத்தியமேவ ஜெயத்தே அந்த ஏவ போடுறோம் இல்லையா அதுக்கு ஒரு அழுத்தம் இருக்கு சத்தியம்தான் ஜெயிக்கும் அது மாதிரி பகவான் தான் உலகத்துக்கு முதல் காரணம் அப்படிங்கிறது அழுத்தம் அது மாதிரி இங்க என்ன சொல்றாரு இதெல்லாம் எவன் கண்ட்ரோல் பண்றான்னா அவனுக்குத்தான் சசிய ஏவ அவனுக்குத்தான் இதம் பதம் ஆப்பியம் இந்த பதத்தை குறிக்கோளை அடைய முடியும் இந்த குறிக்கோள் என்ன திரும்ப திரும்பி போடுற சுவிமனம் நித்யான அப்படி சொன்னவர் இப்ப இன்னொரு வார்த்தை சொல்றார் அத்வனகா பரம் பாரம் அத்வனஹ சொன்ன பாதையினுடைய நடு அத்வானத்தில் விட்டுட்டு போயிட்டான் யாவன் அப்படிங்கிறாங்கல்ல நடு அத்வானத்தில் விட்டுட்டு போயிட்டான்னு அர்த்தம் நடு பாதையில விட்டுட்டு போயிட்டான்னு அர்த்தம் அத்வனஹ பாதைன்னு அர்த்தம் அத்வனகான பாதை அத்வனகா பரம்பாரம் பரம்பாரம்னா என்ன அந்த பாதையின் முடிவாகிய குறிக்கோளை அந்த பாதை முடிஞ்சு போச்சு அந்த குறிக்கோளை அடைஞ்சாது அத்வனஹா பரம்பாரம் அந்த பாதையின் முடிவாகிய கரையை குறிக்கோளை எப்படி சுகம் சுகம் அழியாத இன்பம் அர்த்தம் அழியாத கூடாத குறையாத இன்பம் அர்த்தம் அழியாத கூடாத குறையாத இன்பம் சொன்ன பூர்ணம் அர்த்தம் சொன்ன பூர்ணம் ஃபுல் பூர்ணம் பதம் குறிக்கோளை ஆப்பியம் அடைய முடியும் இதில் ஒரு வார்த்தை உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்காது ஹியத்வனகான்னு இருக்குது அதை தான் நான் பிரித்து ஹீ அத்வனகான்னு பிரிச்சுருக்கேன் ஹீன்னு சொன்னால் இன்னும் அழுத்தமாக நிச்சயமாகன்னு அர்த்தம் ஹீக்கெல்லாம் சாதாரணமாக மீனிங் உண்டு மீனிங் இல்லாமல் இருக்கும் நிறைய சமயம் இந்த இடத்துல என்னன்னா நிச்சயமாக ஏவ சொல்லியாச்சு ஏவ சொன்னாலும் இன்னும் அதுக்கு இன்னும் அழுத்தம் கொடுக்கறதுக்காக வேண்டி ஹீ பதப்பிரயோகம் ஹீங்கிற ஒரு பதத்தை பிரயோகம் பண்ணிருக்கு ஆத்மானம் பிரபீதி நிகமோ புத்திம் தத்சாரிம் தேகம் சிந்தனமிந்திரியாணி துரகான் புத்தாதி தத் கோச்சரம் சேத பிரகிரகம் ஆதரேனிமான் நஷியாம் ஸ்தனோத்யாத்மான் அஸ்ய வாப்பியமிதம் பதம் சுககனம் பாரம்பரம் ஆக நீங்கள் வரிசையாக எழுதிக்க வேண்டியதான் வேதமானது உடலை தேராகச் சொல்லுகிறது வேதமானது ஆத்மாவை தேரிலே வீற்றிருப்பவனாக சொல்லுகிறது வேதமானது இந்திரியங்களை குதிரைகளாகச் சொல்லுகிறது வேதமானது புத்தியை அதனுடைய தேரோட்டியாக சொல்லுகிறது தேரோட்டியாக சொல்லுகிறது வேதமானது மனதை கடிவாள கயிறாக சொல்லுகிறது வேதமானது சப்தாதி விஷயங்களை பாதைகளாக சொல்லுகிறது விழிப்புள்ள எந்த மனிதன் இவை அனைத்தையும் தன்வசத்துக்கு கொண்டு வருகிறானோ அவனால் மட்டுமே இந்த பாதையின் முடிவாகிய அந்த குறிக்கோளை அழியாத அந்த இன்பத்தை அடைய முடியும் நிச்சயமாக அடைய முடியும் அவனால் தான் நிச்சயமாக அடைய முடியும் அப்படிங்கிறது இந்த மூணாவது ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் இது அப்படியே கட்டோபனிஷத்து மந்திரத்தை அப்படியே ஸ்லோக ரூபம் பண்ணி பண்ணிருக்கிறவர் ரொம்ப நல்ல இது நல்ல போர்ஷன் இது வந்து மூணாவது வல்லி கட்டோபனிஷத்தில் ரெண்டு அத்தியாயம் இருக்கு ஆறு வல்லி இருக்கு ரெண்டு அத்தியாயம் ஒரு ஒரு அத்தியாயத்தையும் மூணு மூணு வள்ளி மூ வல்லின செக்ஷன் சாப்டர் டூ சாப்டர்ஸ் ஈச் சாப்டர் த்ரீ த்ரீ செக்ஷன்ஸ் அதில் மூணு மூணாக இருக்குது அதில் வந்து இந்த மூ ஃபஸ்ட்டு சாப்டர் தேர்டு செக்ஷன்லனா இது மந்திரம் வருது இந்த மந்திரமெல்லாம் வருது நான் நம்பர் நோட் பண்ணலை நீங்களே பார்த்து சரி இப்போ நாலாவது ஸ்லோகம் பார்க்க போகிறோம் ரொம்ப அழகா டெவலப் பண்ணியிருக்காரு ஸ்லோகத்தை படிக்கலாம் மோட்சம் சமாச்சே ஜீவேஷான ஜிசேஷரம் மோஸ்ஸம ஆனந்தாத்மோசிமதிச்சேன்ன இப்போ இந்த ஸ்லோகத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுகிறார் இப்ப சொன்ன சாதனைகள் எல்லாம் நம்ம நிறைய சொன்னோம் இந்த சாதனை பண்ணணும் அந்த சாதனை பண்ணணும் தான் சொன்னோம் ஆனா உண்மையிலேயே முக்கியமாக எல்லாரும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் இது உண்மையிலேயே ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு போற பயணம் அல்ல அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு போற பயணம் கிடையாது சாதாரணமா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க ஜீவாத்மா பரமாத்மாவை விட்டு பிரிந்து நெகு வந்து விட்டான் அவன் மீண்டும் மீண்ட பயணம் செய்துதான் அந்த பரமாத்மாவை அடைய வேண்டும் அப்படின்னு சாதாரணமா சொல்லுவாங்க எல்லாரும் ஏன்னா நாம் எல்லோரும் இறைவனிடமிருந்து பிரிந்து வந்துவிட்டோம் மீண்டும் இறைவனை நோக்கி போய் சேர வேண்டும் மேலே வேறு பார்ப்போம் அதெல்லாம் கிடையாதுங்கிறார் இறைவனை விட்டு நாம் ஒரு நாளும் பிரியவே கிடையாது இறைவனை விட்டு நாம் ஒருபொழுதும் பிரியவே கிடையாது பிரிஞ்சதாக நினச்சிக்கிட்டு இருக்கோமே தவிர உண்மையிலேயே அக்கிரம அந்நியாயம் பண்ணுறவனும் இறைவனோடு சேர்ந்து இருக்கான் நியாயமாகவும் நேர்மையாக இருக்கிறவங்க இறைவனோட சேர்ந்தா இருக்கான் யாரும் இறைவனை விட்டு ஒரு நாளும் பிரியவே முடியாது அப்படி பிரிஞ்சுதான் நினைச்சிட்ருக்கிறதெல்லாம் புத்தி சரியில்லைன்னு அர்த்தம் சும்மா ஏதோ புரியறதுக்கா சில உபதேசத்துக்கா அப்படி சொல்கிறோமே தவிர ஒன்றும் கிடையாது இறைவன் நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் கடவுள் பதினாறு அடி எடுத்து வைக்கிறார் நிஜமாவா அவ்வளோ தூரத்தில் இருக்கார் பகவான் எங்கேயோவா இருக்கார் அதெல்லாம் வந்து ஒரு புரியறதுக்காக நீ முயற்சி பண்ணியானா அவனுக்கு கடவுள் அவனுக்கு வேகமாக உனக்கு அனுகிரகம் பண்ணுவார்னு ஒரு அர்த்தம் அது அது அப்படியே நிஜமாவே ஒரு அடி எடுத்து வைக்கிறது பதினெட்டு அடி எடுத்து வைக்கிறது இருபது அடி எடுத்து வைக்கிறது நிஜமாவா அது ஒரு ஒரு விதமான ஒரு சொல் சொல்லாட்சி ஒரு வகையான அது ஒரு பிரயோகம் உண்மையிலேயே கடவுள் இருந்துகிட்டே கூடவே இருக்கார் பதினெட்டு அடி இருபது அடி ஒரு அடி நாலு அடி எல்லாம் கிடையாது அதனால நம்ம முயற்சி நம்ம நல்ல முயற்சி போடுறது நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணாலே கடவுள் நமக்கு நிறைய அனுகிரகம் பண்ணுவாமத்தோம் அதுக்கா அப்படி சொல்ற அதனால இவர் இங்கே என்ன சொல்றாருன்னா அன்பனே அன்பனே உண்மையிலேயே இந்த பயணம் செயல்முறையிலான பயணம் என்று இது வந்து அறிவுபூர்வமான பயணமாகும் இது அறிவுபூர்வமான பயணமே தவிர அஜானத்திலிருந்து ஞானத்துக்கு செய்கிற பனை பயணமே தவிர இது உண்மையிலேயே கர்ம ரூபமான பயணம் அல்ல இப்ப நம்ம நினைக்கலாம் இப்ப இங்கிருந்து கேதார்நாத்துக்கு போய் அடையிற மாதிரி இல்லை கடவுள் அடையிறதுங்கிறது இல்லாட்டி தியானம் பண்ணி நான் வந்து கீழா இருக்கேன் தியானம் பண்ணி அந்த கடவுளை அடையிறேங்கிறது கிடையாது தியானம் பண்ணியும் கடவுளை அடையிறதுங்கிறது கிடையாது பரமாத்மாவை அடையிறார் ஜீவாத்மா வந்து ஜீவாத்மா வந்து பரமாத்மாவை தியானம் பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி பரமாத்மாவாக பரமாத்மா கிட்ட போய் அப்புறம் அப்படியே பரமாத்மாவை வியாபித்து பரமாத்மாவை ஆயிடுறாருன்னா அப்போ பரமாத்மா ஏதோ ஒரு இடத்துல இருக்காரா என்ன எல்லாம் யோசித்து பார்த்தா சந்தேகம் ஏகப்பட்டது வர ஆரம்பிச்சிடும் அதனால் இவர் வந்து அதை க்ளே கிளாரிஃபை பண்ணுற தெளிவுபடுத்துகிறார் இது வந்து இது காக்க கர்மத்தினாலோ வாச்சிக கர்மத்தினாலோ மானச கர்மத்தினாலோ அடையப்படுவதன்று உடலால் செய்யப்படும் செயலாலோ அல்லது சொல்லால் செய்யப்படும் செயலாலோ அல்லது மனதால் செய்யப்படும் செயலாலோ இந்த பரம்பொருள் அல்லது இந்த விஷ்ணுவின் பரமபதம் அடையப்படுவதன்று புரியுறது இல்ல ஆக இந்த காய்க வாச்சிக்க மானச கர்மங்களை அல்ல இதெல்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணினா நீ இதை அடையலாம்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா இது தேர் இதில் ஜீவாத்மா இருக்கான் குதிரைலாம் இருக்குது விஷயங்கள்லாம் இருக்குது புத் புத்தி இருக்குது மனசு இருக்குது இதெல்லாம் நீ ஒழுங்குபடுத்தினா நீ வந்து அந்த பேரானந்தத்தை அடையலாம்னா என்ன அர்த்தம் இதெல்லாம் நான் செய்ய செய்ய செய்ய அது இன்னமும் அடையிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருமா அப்படின்னு கேள்வி அதெல்லாம் அப்படி ஒன்றும் அடையிறது இல்லை அது இதெல்லாம் பண்ணினா நமக்கு உண்மையிலேயே நாம் ஆத்மஸ்வ பரமாத்மஸ்வரங்கிற ஞானம்தான் கிடைக்கும் ஆகையினால இதை செய்யறதுனால என்ன கிடைக்கும்னா ஞானம்தான் கிடைக்கும் அந்த ஞானம் என்ன ஞானம்னா இப்பொழுதே இங்கேயே நீ ஆனந்தமாக இருக்கிறாய்கிற ஞானம்தான் கிடைக்கும் எனக்கு துன் துன்பமாக இருக்கிறது என்று சொல்லும்பொழுதும் நீ ஆனந்தமாகவே தான் இருக்கிறாய் அதான் ரொம்ப முக்கியமான கருத்து நான் நீ துன்பமாக இருக்கிறேன் என்று சொல்லும்பொழுதும் நீ ஆனந்தமாகத்தான் இருக்கிறாய் ஆனால் நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் நான் துன்பப்படுகிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆகினால துக்கம் வந்து அது வந் வந்திருக்கிற சமாச்சாரம் ஆனந்தம் வர்றதும் இல்லை ஆனந்தம் போறதும் இல்லை இதெல்லாம்னா கருத்து அதுக்காக வேண்டி இந்த ஸ்லோகத்தை அவர் சொல்லுகிறார் அதனால் நம்ம நிறைய சாதனைகள்லாம் பண்ணினா அந்த கடவுளை அடைஞ்சிடுறோம் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்கள் சாதனைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிற போதும் கடவுளோடு தான் இருக்கும் சாதனை முடிஞ்ச பிறகும் கடவுள்கிட்ட தான் இருக்கும் சாதனையை தொடங்காத போதும் கடவுள்கிட்ட தான் இருக்கும் அதெல்லாம் உண்மை அப்போதான் சாதனைகள்லாம் எதுக்குன்னா அந்த கடவுள் இருக்காருன்னு புரிஞ்சுக்கிறது தான் ஆகையினால சாதனைகளை செய்யாத காலத்திலும் சாதனைகளை செய்கின்ற காலத்திலும் சாதனைகள் நிறைவேறிய காலத்திலும் இறைவன் நம்மை விட்டு ஒருபொழுதும் பிரியவே கிடையாது நாம் அப்படி நினைத்து கொண்டிருக்கிறோம் அந்த நினைப்ப மாத்திரம் தான் வேலையே தவிர நினைப்பத்தான் தவிர ஒன்றும் அடையிறதுங்கிறது கிடையாது மறப்ப மறந்தத மறந்து நீக்கிட்டு நினைக்கிறான் அவ்வளவுதான் ஒருவன் வந்து கனவுல இருந்து கனவுல இருந்து விழிப்புக்கு வரான் வச்சு கவிதை நடையில் சொல்லலாம் கனவிலிருந்து விழிப்புக்கு பயணமா நடக்குது இப்படிங்கிறான் அவ்வளவுதான் முடிச்சு பார்க்கிறான் அவ்வளவுதான் விழிப்புக்கு ஏது பயணம் நடந்தது ஆனால் கவிதை எழுதும் போது அவன் கனவிலிருந்து விழிப்புக்கு பயணமானான் விழித்தவுடன் மலைகள் தோன்றின நதிகள் காட்சி அளித்தன கனவிலே கண்ட காட்சிக்கும் நனவிலே கண்ட காட்சிக்கும் வேறுபாடுகள் தென்பட்டன இது எதனால் ஏற்பட்டது பயணத்தால் ஏற்பட்டது எப்படிப்பட்ட பயணம் சொல்ல முடியுமா அப்பயணம்னு சொல்றதுனால நிஜமாவே பிரயாணம் கிடையாது அதைத்தான் இதுல சொல்லுகிறார் அது விளக்கமா நான் அப்புறம் சொல்றேன் அப்புறம் என்ன சொல்றாருன்னா அதுக்கு பேர் தான் மோட்சம் மோட்சம்னு எல்லாரும் சொல்கிறாங்க எதுக்கு இந்த மோ ஆனந்தத்துக்கு பேர் தான் மோட்சம்னு பேர் சொல்கிறாங்க அது வந்து ஞானத்தினால்தான் அடைய முடியும் அந்த ஞானம் எப்படிப்பட்டதுன்னா இறைவன் உலகம் நான் என்கின்ற வேற்றுமை இல்லாத ஞானம் அது குறைவில்லாத ஞானம் குற்றம் ஞானம் அந்த ஞானத்தை நாம் பெறணும் அப்படிங்கிறத அழக இந்த நாலாவது ஸ்லோகத்தில் சொல்றார் அதை விளக்கமா அடுத்த வகுப்பில் சொல்றேன் ஹரி ஓ பூர்ணமத்பூர்ணமிதம் பூர்ணாமுதே பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷேந்திஷாந்திஷாந்தி ஹரிஹி ஓ